தொண்ணூற்றி அபோதர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மூன்று நபர்களிடம் அல்லாக நாளில் பேச மாட்டான் அவர்களை பார்க்கவும் அதாவது அவர்களின் பாவங்களை மன்னிக்க அவர்களுக்கு கடும் வேதனை உண்டு என்று நபிசல்லாக செல்லம் அவர்கள் கூறினார்கள் நபிசல்லாக செல்லம் அவர்கள் மூன்று முறை கூறினார்கள் அப்போது நான் அந்த மூவரும் நஷ்டமடைந்து விட்டார்கள் அவர்கள் யார் என்று கேட்டேன் ஒன்று வேட்டியை அணிந்திருக்கும் போது தரையில் படுமாறு பூமியில் துங்க செல்பவன் இரண்டு தான் செய்த உதவியை சொல்லி மூன்று பொய் சத்தியம் செய்து தன் பொருளை விற்பனை செய்பவன் என்று நபி சொல்லு அவர்கள் கூறினார்கள்